அயர்வு அருள் யோகா யோகலால் யோகலா அது இப்போ சொல்லப்பட்ட யோகம் இல்லாமல் அருகை சொல்லக்கூடிய நிறுக்கு என்ன ஆதனம் மயகர இந்தியம் அடக்கல் வாயுவின் ஜெயம் மிகு தியானம் தாரணை சமாதியம் யமம் நியமம் எட்டு அங்கமா எட்டு ஒரு பொக்கலுக்கு சொன்னார் இவ்வளவு ஒன்றா விளக்கப்படா பாட்டில் துருக்கி லாதபுரமச்சரியமே உரைக்கை கள்ள மொழிகை இன்னாசையாது இருக்கையாதொன்றுமே ராம என்றிவை சுருக்கமாக எமென்று சொல்வராட்டாவது பாட்டில் யமத்துக்கு இலக்கணம் சொல்கிறார் அதாவது சுருக்கமாக சொல்றேன்னு சொல்கிறார் அஞ்சு பிரிவுகள் என்ன அகிம்சை சத்தியம் அத்தியம் அப்பரிக்கிரகம் பிரம்மச்சரியம் என்று ஐந்து பிரிவுகள் அதே இந்த படம் அடிக்க சொன்னார் பொறுக்கிலாத பிரம்மச்சரியம் நான் பிரம்மச்சரியமாக இருக்கேன் நான் அப்படின்னு கர்வம் இல்லாமல் இருக்கணும் மெய் உரைக்கை அது சத்தியம் அஹிம்சை சத்தியம் கள்ள மொழிகை அப்பரிக்கிரகம் பிற பொருளை விரும்பப்படார் இன்னாசையாது இருக்கை பிறகு தீர்வு யாதொன்றும் ஏறாமை பிற இடத்துல கேட்டு பொருள் சேகரம் பண்ணுறதில்லை என்று இவை சுருக்கமாக யமம் என்று சொல்வாரார் அதாவது அகிம்சை இம்சை அகிம்சை தான் இங்கே என்ன செய்யாமல் சொன்னார் அகிம்சை சத்தியம் சத்தியம் தான் கள்ள மொழிகை மெய் மெய்வருக்கை அஸ்தேயம் திருடாமை அதான் கள்ள மொழிகை அபரிக்கிரகம் அப்படிங்கிற யாதொன்றும் ஏறாமை பிறகு இடத்துல இருக்க பொருளை தேவையாக இருந்தால் தான் உச்சி மொழிகை தேவையில்லாத அது தேவைக்கு மீங்க இந்த பொருளும் சேர்த்து வைக்கப்பட் யாதொன்றும் ஏறாமை அப்புறம் தடுக்கலாத பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியம் இருக்கிறதுனால நான் மேலும் என்ற எண்ணம் இல்லாமல் ஏதோ ஒன்றவன் நம்ம பிரம்மச்சரியன்னு நினைக்கணும் அது பிரம்மச்சரியம் இருக்கிறது மிக கஷ்டம்தான் சில சொல்லு என்ன போல பிரம்மச்சரியம் யார் இருப்பாங்க அப்படியும்மா பிரம்மச்சரியம்னா அஷ்டேத மைதனமின்றி இருந்தால் உண்மையான பிரம்மச்சரியம் கல்யாணம் ஆகா இருந்து என்ன கூட்டங்கள் இருந்தாலும் அது கல்யாணம் ஆகாருன்னு பேர் பிரம்மச்சரியம் இல்லை அந்தளவுக்கு தான் ஒத்துக்கிறது அற்ற மைதனம் என்று இருக்கிற பிரம்மச்சேரியும் மிக துல்லபம் ஏதோ இருக்கலாம் ஓரளவுக்கு அவ்வளோதான் நம்மளுடைய அது நைட்டிக பிரமச்சன் பேர் மிக ஒழுக்கமான பிரம்மச்சேரி அது அது அமானம் இல்லை வீட்டு குற்றங்கள் எல்லா பிரம்மச்சேரியும் இருக்க அபுறம் காதல் காணுதல் அவர் மெய் தீண்டல் கோதுரை அவரோடாடல் கூசிடாது அவர் தீதுர தனித்து பேசல் சிந்தித்தல் துணிதல் சேர்கை மாதோடு கூடல் எட்டும் மைதுனம் என்னும் வேதம் எட்டும் இல்லாமல் இருந்தாதான் உண்மையான பிரம்மச்சரியம் என் வகை மைதுனத்தை எண்ணிடா தோழி தயோகி கண்பொடில் வினைகள் கோடி கணத்தி நிற்பறக்கும் எண்ணில் நண்பொடுமவரை நாடி நலமிக உபசரித்து பண்பொடு போற்று பார்க்காம் பயந்துனை சொல்லாமிக பிரச்சரியா இருக்கிறவர்களை பார்த்தாலே புண்ணி வந்துடுவான் என் வகையும் மைதுனத்தை என்னிடாது ஒழித்து யோகி கண்பனில் வினைகள் கோடி கணத்தில பார்க்குவான் அது இஷ்டிப்பட்டா பறந்துருவான் அப்படி வருது மகிமுண்டா பிரமச்சரி சாமானியம் இல்லை அதனால என்ன செய்யணும் அன்பொழும் அவரே நாடி நிலைமை உபசரித்து பண்புழு போற்றுவார்க்கு அவர்களுடைய தேவையில் கொடுக்கறவர்களுக்கு பயன் சொல்லலாமா எவ்வளவோ லாபம் அடைவாங்களாம் பரமச்சேரிக்கே ஒரு சன்னியாசிக்கு அதிகமேல அவள் மகிம இருக்கேன் அற்றவை மைதானம் என்று இருக்கிறேன் பிரம்மச்சரிக்கும் அதே சாமான்யமாக இது அதை கல்யாணம் ஆகிருந்தே அதே பெருசு அதன் பிறகு அற்றவைது மைதானம்னால் மிக பெருசு நைட்டிக பிரமச்சரி பேர் அனைத்தார் உயிர்க்கும் செய்யாத தகிம்சையாக வருகவிது தனேற்றான் பரமாம் தன் தர்மமில்லை சாருமின்ப தாருமின்பம் தானுமில்லை என தா விதியில் உயிர்க்கென்னா செய்யணும் அதுவும் இனிதேயா ஈஸ்வரகீதையிலே பதினோராவது யோகத்தியாயம் இதில் ஒன்பதாவது கோட்டு இதுவரைக்கும் யோகத்தை பற்றி சொல்கிறார் யோகமாக பாவ யோகம் அபாவ யோகம் ரெண்டு பிறவான் சொல்லப்படும் என்று சொல்லி அதற்கு மேலே அட்டாங்க யோகம் இருக்கிறது என்று இப்போ அந்த யோகங்கள் ஒன்றுக்கு ஒரு பாவனம் உண்டு அந்த பாவனைகள் படி செய்யலாம் அதற்கு மேலே இப்படியும் செய்யலாம்ங்கிறது கருத்து வேகத்தில் யாராருக்கு எது சுலபமாக இருக்கோ செய்யலாங்கிறது தான் கருத்து கடையில் சரக்கு வச்சுருக்காங்க யாராருக்கு எவ்வளோ எந்த சரக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் வெறும் விருந்த சரக்காக விலை அதிகம் மற்ற சரக்கா விலை குறைச்சல் கல்யாணத்துக்கு போகிறாங்க ஒரு சக்தி அனுசாரம் கடையில் வாங்கிட்டு வரலாம் சகலமான விலையிலையும் துணி கடையில் வச்சுருக்காங்க அப்போது துணி கடைகளில் என்ன அவங்களுக்கு நோக்கம் லாபம்தான் நோக்கம் எதுத்தான் லாபம் உண்டு அதனால் குறைந்த லாபமோ அதே லாபமோ லாபம் உண்டு வாங்குறவங்களுக்கும் திருப்தி உண்டு சரி நம்ம கேட்ட சரக்கு நம்ம காசுக்கு தகுந்த மாதிரி கிடைக்குது திருப்தி உண்டு அப்படி போல் இங்கே சாஸ்திரங்களில் எல்லோருக்கும் ஒரே வழி சொன்னவன் ஏற்காது அப்புறம் அப்படி தான் சொல்கிறது ஒரே வழி தான் இதை தவிர வேறு வழி என்னாக்கா அவன் வெட்டு கோத்து அப்படிங்கிறது அந்த மூட்டத்தனமான பதில் தான் அங்கேருந்து வரும் அது அப்படி உள்ள மக்களுக்கு சரி ஒரே வருஷத்து ஆனால் அது நடைமுறையில் வர்றதில்லை அதனால் அவர்கள் மார்வலாக தான் போகிறாங்க இஸ்லாம் மதத்தில் உருவழிப்பாடு செய்யப்படாது அப்படிங்கிறான் சரி உள்ளது தான் எல்லோரும் ஏற்றுக்கிறாங்களா மரத்தில் இருந்துக்கிட்டே பல பேர் ஏற்றுக்கிறதே இல்லாத அப்புறம் கோயில் வர்றாங்க பழனி பழனி கோயிலுக்கு வந்து முருகர் கும்பிடுறாங்க இன்னும் மற்றவாத கோயில்கள்லாம் போய் கும்பிட்டுதான் இருக்காங்க இன்னும் சில பேர் கேலண்டர் இருக்குது இல்லை வெங்கடாதுபதி ராமரதெல்லாம் அது வச்சு கும்பிடுறான் அப்படி கும்பிடுவாங்களாம் வெளியில் வந்தால் நான் தூளுக்கும் வரப்படாதுங்கிறதுக்காக அப்படி செய்கிறாங்களாம் ஏன் அப்படின்னு சொன்னால் ஜென்மாந்திரங்களில் வாசனைகள் பல இந்த ஜென்மம் புதுசு அவங்க சொல்கிறாங்க அது புதுசு புதுசாருக்குமே ஆனால் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படி கிடையாது மனோபாவங்கள் அனந்தம் அதனால் யாராருக்கு அது பிடிக்குதோ அது செய்யலாம்ங்கிறது இந்து மதத்தில் அந்த கொள்கையை வைத்திருக்காங்க அவங்க அந்த கொள்கை வரல முதல் ஜென்மன்னு சொல்லி சிந்திக்க முடியாமல் செய்கிறாங்க இப்படி செய்கிறதுனால இதுதான் செய்யணும் இது செய்ய அதெல்லாம் செய்யப்படாது அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு திருப்தி இல்லை வெளியே சொல்ல முடியாது சொன்னால் கொண்டு போடுவான் பயந்துட்டு இருப்பாங்க இங்கே சுதந்திரம் வழிபாட்டை சுதந்திரம் இந்தி மத்தியில் ஒன்று தான் அப்போ வழிபாட்டு சுதந்திரம் கிடையாது ஒன்றுன்னா உடம்புக்கு பசிக்கு சாப்பிடணும் அரிசி அரிசி தான் சாப்பிட்ணும் கோதுமை சாப்பிடாது அப்புறம் மாய்தாம சாயம் எதுவும் சாப்பிடாது அரிசி தான் அப்படிங்கிற மாதிரி ஒன்றே தான் ரெண்டாவது சாப்பிடக்கூடாது சாப்பிட்டேன்னா கொண்டு போடுவேன் பிடிக்கலாம் அப்படி போகல அதுபோல் இங்கே அப்படி இல்லை நம்ம கிழப்புக்கு போன மாதிரி வேணா வாங்கிக்கலாம் அட்லி ஜிலேபி பூரி மசால் இட்லி சட்னி சாம்பார் ஸ்பெஷல் சட்னி ஸ்பெஷல் ரோஸ்ட் எல்லாம் சாங்கிக்கலாம் அதை காசு கொடுத்தா சரி வாங்கி கொடுத்தா சாப்பிடலாம் எந்த கோலாரமில்லை அப்போ இது தவறா அப்படின்னு சொன்னால் அவ திருப்பி அப்போ தான் வருது அவங்களுக்கு திருப்பி தருமா அரிசி தான் சாப்பிட்ணும் கட்டாயப்படுத்தா திருப்பி திருக்கான திருப்பி கிடையாது பயந்து பயந்து சாப்பிட வேண்டியது தான் வேறுபடி கொண்டு போடுவானே அப்படிங்கிற மாதிரி அதனால் இத்தகைய திருப்தியை உண்டாக்கி இது லட்சியம் இல்லை இதன் மூலமாக அவனுக்கு புத்தி போட்டுருது இதெல்லாம் விடத்தான் வேணும் அது இதே லட்சியம் இல்லை உன்னு லட்சியம் சரதுக்குன்னு பரமானந்தா பிராப்தி அதற்காக பாடுபாடுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகிறது பள்ளிக்கூடத்தில் ஆரம்பத்தில் ஆனால் உன்னால் ஏபிசி சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுத்தேன் அப்புறம் பெரிய பட்டப்படிப்புலாம் சொல்லிக் கொடுக்கற மாதிரி படிக்கிறவங்கள் இங்கே பல வருஷங்களில் படிக்கணும் இங்கே பல ஜென்மங்களில் படிக்கணும் ஜென்மக்கணக்காம் அந்த ஜன்மங்கள் ஜமில்ல அத ஒத்துக்கிறது இல்லை ஒத்துக்காதனால அவனுக்கு பிடிபடாது பிடிபடல என்ன போறான் நமக்கு என்ன அதை பத்தி நம்ம இந்து மதத்தில் அவன் வழிபாடு சுதந்திரம் நிறைய கொடுத்துருக்கான் எது வேணா கும்பிடு அப்படிங்கிற கல்லு கும்புறியா செம்ப கும்பிட்றியா இல்லை சாணி கும்புறியா எதுனா கும்பிடு பக்திதான் பிரதானம் வழியா மூர்த்தம் பிரதானம் இல்லை யாராருக்கு எதில் அழுத்தம் ஏற்படுதோ செய்யுங்க அப்போ செய்கிறதுனால அந்த ஈஸ்வன் ஏற்றுக்கிறாரு ஏன்னு சொன்னால் உலகத்தில் ஈஸ்வனுக்கு அன்னிமா ஒரு பொருள் கிடையாது வியாபாரம் கொஞ்ச பூதங்கள் கொஞ்ச பூத காரியமாக நாம பொங்கல் எல்லாம் அவருக்கு சூழல் செய்கிறோம் அப்புறம் அனிமம் எங்கே இருக்கு அதுக்கு மட்டும் அவர் தான் அதனால் இந்த அடிப்படையில் தான் வழிபாடு சொந்தம் கொடுக்குறத வழியே அவங்க அந்த அடிப்படையில் செய்கிறது இல்லை கடவுள் ஆர்வம் உருவ மாட்டா எங்க இருக்காரோ எங்கெல்லாம் இடத்துக்கு இருக்காரு சொல் சொல் மாத்திரம் தான் செய்யல கிடையாது இல்ல அப்புறம் ஏன் அப்புறம் இந்துக்களுக்கும் போடுற விக்கிரகத்தில் இருக்கமா இருக்காத சொல்லுதல் யாருக்கு எழி அறியவான்னு சொல்லி வேணும் மாதிரி அப்ப இங்க இருக்கதானே செய்யணும் ஒத்துக்கிறானா ஒத்துக்க மாட்டானே அப்ப அங்க இருக்குமா இல்லையா அது மட்டும் இல்லையான்னு சொன்னாக்க அப்புறம் எல்லா இடத்துல இருக்கணும் எப்படி ஒத்துக்கிறது நான் சொல்றேன் சொல்லும் செயல் ஒன்னா இருக்கு எல்லா இடத்துலையும் இருக்கு இருக்கு இதுதான் நமக்கும் அவனுக்குள்ள வித்தியாசம் செயல ஒன்று அவன் சொல்லொன்று செயல் ஒன்று ஆமா காரணம் அவன் கும்புறதுக்கு தேவை தேவன் கும்பிடுறான் சேத்திரி வரக்கூடிய சாதனை தன்மை தமோ குணம் தானே வரும் அந்த சிவத்தின் மூலமாக அந்த பிரகாசம் வருது ஆத்ம பிரகாசம் அது எப்படி இருக்கும் இந்த வெளிச்சமும் இருக்குது ஒரு கருப்பு காது வச்சுருங்க மங்களாதனம் வரும் சிவப்பு காதை மங்கள வரும் வெள்ளை காது மாதிரி ஒழுங்காக வரும் அப்படி போல் அந்த மனப்பான்மையானது அவர்களுக்கு விளக்கம் கிடைக்கிறது இல்லை கிடைக்காதனால அவர்களுக்கு அந்த மூடத்தனம் இருக்கும் வேறு என்ன இருக்கும்போது ஆகவே அது நான் உடன்பாடு இல்லை நமக்கு சொல்லும் செயலும் ஒன்று தான் ஆனாலும் இங்கேயும் அறுமதங்களில் அது ஏற்க மாட்டாங்க துவேத மதங்கள் ஒத்துக்கிறது அத்தியத உடன்பாடு இந்து மதத்தில் தலையானது அதிய மதம் அதேத மதத்தில் இறைவனைய இலக்கணமே இளநீகர்ப்பும் அவியாகிருதம் இதை அவருடைய உருவம் அத்தகைய உருவத்தை வழிபாடு செய்கிறதுக்கு அந்த ஆட்டில எந்த பாவதியே சொன்னாலும் செஞ்சாலும் அவருக்குரியதான் அப்படிங்கிறத அதை காட்டான் முதற்கு முதல்ல அட்டாங்க யோகத்தை பத்தி என்ன என்பது பாட்டில் மனத்தால் வாக்கால் காயத்தால் வாதை யாவது ஆதேனும் அனைத்தாம் அனைத்து ஆர்வ இருக்கும் செய்யாத அகிம்சையாக அறிக அகிம்சை கலக்கணும் சொல்றேன் சொன்னால் பெரியவர்கள் இம்சம் பண்ணப்படாதுங்கிற அர்த்தம் இம்சம் பண்ணப்படாது எப்படி மனத்தால் பிறருக்கு இம்சம் பண்ணப்படாது ஏன் மனதினாலே யாருக்கு தெரியுமன்னு சொன்னால் மனதினால் செஞ்சும் போது அது வாக்கால் காயத்தால் வந்துடும் ஆக மனதிலே இருக்கப்படாதுன்னு சொல்கிறது அவனை கெடுக்கணும் அந்த பொருளை நாசம் பண்ணணும் இம்சம் பண்ணணும் அப்படிங்கிற மனதில் இருந்தால் படத்தை ஆனால் வந்துடும் அது பலமாகி அவன் வந்துடும் அப்புறம் வாக்கால் வாக்கள் என்ன சுடு சொற்கள் சொல்கிறது தீட்டுறது மரியா குறையாக பேசுகிறது இதெல்லாம் அவரது துன்பம் கொடுக்கக்கூடும் அதனால் அது காயத்தால் சைரத்தால் அனிம்சை பண்ணுறது அடிக்கடி பிடிக்கிறது வேலை வாங்கிறது பல காரணத்தினால உடம்பால் செய்கிறது இது வாதை இம்சை இம்சையாகும் யாவது இப்படிப்பட்ட ஏதாவது யாதேனும் அந்தந்த சந்தர்ப்பங்களில் அப்புறம் கூட்டி வைக்கும் அப்படி கூட்டி வைக்கிற சமயத்தில் மனதனாலேயோ வாக்கினாலோ காய்ச்சலோ எதனா இருந்தாலும் அனைத்து ஆர்வம் இருக்கும் கர்மானுசாரம் சம்மந்தப்பட்ட எல்லா என்ன உறுதிணை அவிணினை எல்லா அர்த்தம் சிற்றூர்களுக்கு கூட வச்சுக்கணும் இப்போது ஆடு வெட்டி கோடி வெட்டி சாப்பிட்றாங்கன்னா அதில் இம்சம் தான் அதோட சிறு உயிர்கள் இந்த எறும்பு கரையா ஒற்றடையாக இருக்கிற மாட்டுக்கால் பூச்சி இதெல்லாம் அது இம்சை பண்ணுறோம் ஆனால் அது இம்சம் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அதுக்கு துக்கம்தான் வரும் அதுவும் பாவம்தான் ஆனால் அப்படிப்பட்ட பாவத்துக்கு அடுத்த வரையில் பதில் சொல்கிறார் பொதுவாக சொன்னார் இப்போது அனைத்து ஆயுளுக்கும் செய்யாது அகிம்சை ஆக இது தனி தான் பரமாவும் தர்மம் இதுதான் த தனித்து தண்ணில அதாவது இப்படிப்பட்ட ஒரு தர்மத்தில் பெரிய தர்மம் இதுதான் இதை விட தர்மம் இல்லை வேறு கிடையாது சாரும் இன்பர்தானும் இல்லை சாரும் இன்பம் தானும் இல்லை இதனால் பொருந்தக்கூடிய இன்பமும் வேறு கிடையாது இந்த அஹிம்சையினால் இன்பம் அதிகமாக வரும் பொறுத்துக்கொள்ளதினால அவர்கள் சந்தோஷப்படுறாங்க அதை கொண்டு இன்பம் இருக்கிறது அப்படின்னா அதன் பிறகு என்தான் விதியில் உயிருக்கு என்ன செய்யணும் அதுவும் இனிதேயாம் அதாவது பிறர் உயிருக்கு என்ன செய்கிறாங்களேன்னா சாஸ்திர விதிப்படி செய்யலாம் சொல்லப்படுறேன் எப்படி மனைவி மக்கள் வேலைக்காரன் வெட்டிக்காரன் இவங்களையும் பண்ணுறோம் எதனால் பண்ணுறோம் அவருக்கு தவறான போக்கில் போகும்போது கண்டிக்க வேண்டி கட்டாயம் இருக்கு பள்ளிப்படத்தில் வாத்தியார் பிள்ளைகளே அடிக்கிறார் எட்டுறார் அப்ப இதெல்லாம் இம்சையாவதே அழுகிறான் இம்சைதானே அப்படின்னு சொன்ன சாஸ்திர இதைப்படி இம்சை ஆகாதுன்னு சொல்றார் ஏதனாலே அவன் திரிந்தும் பொருள் செய்கிறதே அவளுடைய தண்டனையும் என்கிற முறையில் கொடுக்கறதில்லை தவறு செய்யும் போது மீண்டும் தவற செய்யக்கூடாதுங்கிற ஞாபகாரத்தமாக ஒரு தண்டனை கொடுத்தாக அதன் மனசில் பதிஞ்சு மீண்டும் குற்றம் செய்தவன தண்டனை உண்டு என்று ஒரு அச்சம் உண்டாக்கணும் அதற்காக செய்வதாது வெறும் சாஸ்திரத்தில் சம்மதம் அதை செய்யலாம் அதுவும் அகிம்சையே அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் தான் விதியால் இப்படி சாஸ்திரம் சொல்லப்பட்ட விதியில் இருக்கே உயிருக்கு என்ன செய்யணும் ஒரு காலம் செய்யக்கூடிய காலம் வந்தாலும் கூட அதுவும் இனிதேயாம் அதுவும் சுகம்தான் இம்சை ஆகாது அகிம்சைதான் அப்படின்னா அப்போ இந்த ஓட்டடை இது அது செய்ய வேண்டியிருக்கு அதே தான் பாவம் தான் இம்சை தான் அதுக்காக தான் ஜபந்தியானங்கள் தான தர்மங்கள் இப்படியான செஞ்சோம்னா அது பரிகாரமாக போகுது வேலை பார்க்குறோம் அடுக்கு ஆகத்தான் செய்யுது அப்போ அதுக்காக என்ன வேலை பார்க்காம ஒரு சோப் போட்டு நீக்க வேண்டியது உடம்புக்கு உடைக்கு அது இந்த கிளீனர் மெக்கானிக்கல் அவங்க வேலை அவங்க சட்டை பாருங்கள் எப்படி இருக்கும் எண்ணெய் கரை தான் இருக்கலாம் கண்டக்கரையில் தான் வரும் அப்போ அந்த தொழில் செஞ்சால் தான் அவங்களுக்கு வருமானம் சுகம் இல்லையா வேட்டையெல்லாம் அழுக்கமாக போகுது உடம்புலாம் அழுக்காக போகுது இந்த வேலைக்கு வரலன்னு சொன்னால் அவனுக்கு ஜீவனம் இல்லை அப்போ என்ன செய்யறான் அது அது சட்டிலேயேக்கு சுகம் போட்டு அல்லது வண்ணானுக்கு போட்டு வெளுப்பாகி அழுக்கு போக்கிக்கிறான் உடம்புக்கு அழுக்கு போக்கிறான் அது பரிகாரம் அதே போல தான் இன்றியமையாத விவகாரங்களுக்கு சில சில இம்சங்கள் செய்யக்கூடிய கட்டம் வரும்போது சேர்வதனால் வரக்கூடிய பாவங்களும் உண்டு அந்த பாவங்களை நிவிற்த்தி பண்ணதுக்காக பரிகாரங்களும் செய்யணும் அதான் ஈஸ்வரர் அர்ப்பணம் பண்ணுறது உணவுப் பொருளை ஈஸ்வரர் பண்ணதுனால இந்த குற்றங்கள் நீங்கும் இல்லைன்னு சொன்னாங்க நீங்க ஏன்னா ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணால் போயிருமான்னு சொன்னால் ஈஸ்வரன் எங்கே யாகமாக இருக்கார் அவர் எல்லா வித சிற்று பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு ஜீலம் பண்ணுவார் சமுத்திரத்தில் கொண்டு பெருங்காயம் கலந்து பாருங்கள் வாசனை வருமா பட் நம்மள்தான் இல்லை பெருங்காயம் போடுங்க வாசனம் தான் இல்லையா அதுபோல் ஈஸ்வர யாபமானவர் அவளோத்துல இந்த உணவு எவ்வளோ இருக்கு நீ வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவர் ஏற்றுக்கொண்டு பிரசாதமாக நான் போட்டுக்கொள்கிறோம் அதனால் அந்த உணவில் இருந்த குற்றங்கள் நீங்குகின்றன அதனால தான் செய்யணும்னு சொல்லுது ஈஸ்வர்ப்பணம் பிரம்மார்ப்பணம் அதாவது செய்யணும் செய்யலைன்னா கிடையாது அதுக்காக தோத்திரங்கள் சொல்றது நாமாவளி சொல்றது இதெல்லாம் அந்த புண்ணியங்கள்னாலே அபுத்தி உருவமாக புத்தி உரிமம் சின்ன சின்ன பாவங்களான நீங்கும் நீங்க உங்க சம்பிரதாயத்தில் அதே கிடையாது சுத்தமாக இல்லை அதான் ஆரம்பமே உளவாறு செய்வாய்மையாதன நாடினர் மதியான் மிகுமதியார் அளவாகி அளவார் அகிலமும் வாய்மெயில் உலதாதலினதுதான் உளவாசக வினையால் உடையவன் யாவையும் உடையான் பத்தாவது பாட்டு முன் பாட்டு அகிம்சை இலக்கன் சொன்னார் இப்ப சத்திய இலக்கணம் முதல்ல அகிம்சை சத்தியம் அஸ்தேயம் அப்டே கருணம் பிரம்மச்சரியம் என்ற கிரமத்தில் சத்தியம் சொன்னார் இப்ப ரெண்டாவது உளவாறு உரை செய் உரை உள்ளவாறு எதை கேட்டமோ பார்த்தோ அப்படியே சொல்லணும் உள்ளவாறு சொல்லணும் செயல் அதே மாதிரி பார்த்தது கேட்ட மாதிரி செய்யணும் உழவாறு உரை உரையும் செயல் செயலும் ரெண்டு சிக்கணும் அப்படி உரை செய்யுமாறு ஒழுகுதல் தான் இப்படி கண்டது கேட்டது அப்படியே சொல்றவும் அப்புறம் அதே மாதிரி செய்யறது இருக்க இதுதான் வள வாய்மை அது என நாடினர் மதியான்மிகுமதியார் சாஸ்திரபடிக்கு வாழ்க்கையை வைத்து கொண்ட மேன்மக்களாகிய அதாவது புத்திசாலித்தனம் புத்திசக்தியிலே மேன்மக்களாகிய அவர்கள் வளம் வளமை பொருந்திய வாய்மை தினம் நாடினர் வாய்மைக்கு இலக்கணம் இதுதான் என்று கருதுகிறார்கள் சொல்றான் ஆகவே இது பெரிய சிக்கல் அதனால்தான் திருவள்ளுவர் வாய்மை அதிகாரத்தில் பல விதமாக எழுதுகிறார் அதெல்லாம் படிச்சிருக்கோம் அதனால் வாய்மை அதிகாரம் இது சுருக்கமாக சொல்லி சொல்ல முடியும் என்பது பிறகு அளவார் அகிலமும் வாய்மையில் உழவு அதலின் இந்த வாய்மைக்கு மரியாதை எப்படின்னு சொன்னால் அளவார் அளவு அளவுன்னா ஒரு எல்லை என்ன இல்ல இருக்கே மக்கள் மக்களுக்கு தர்மார்த்த காம மோட்சம் அரம்புகள் இன்பம் வீடு இது அவர்கள் வாழ்க்கை இல்லை இந்த நாலு புருஷார்த்தம் சொல்லப்படும் அது முக்கிய புருஷார்த்தம் வீடு தர்மார்த்த காமம் கவன புருஷார்த்தம் சொல்லணும் இது ஆரம்ப நிலை அது முடிஞ்ச நிலை ஆக இந்த நான்கு நிலையையும் அகிலமும் வாய்மையில் உலகாது உழகாதலின் இதெல்லாம் அடையணுமான்னு சொன்னா சத்தியத்தை கடைபிடித்தால்தான் கிடைக்கலன்னு கிடைக்காது பொய் பேசுறவனுக்கு ஞானம் வருமா இல்லை புண்ணிந்தா வருமா அறம் வருமா வரும் அதனாலே அறம் பொருள் தீவில் பொருள் ஏற்றலாம் அது நீடிக்குமா பாவம் தான் பாவப்பொருள் தானே அது அதனால போக பாக்கியம் நினைக்கிறான்னா திருமணம் செய்து கொண்ட பெண்ணோட இருக்கணும் இல்லையா மற்றபடிக்கு இருந்தால் அது தப்புன்னு சொல்லப்படுது பொய் பேசணும் ஒத்துக்குவானா இஷ்டப்படி போவான் அதனால இது வாய்மையினாலே இது தர்மார்த்த காமச்சும் சித்திக்கும் என்ன சித்திக்கார் அதிலேன்னு அது அப்படிப்பட்ட வாய்மை என்று சொல்லக்கூடிய அது தான் அசை உல வாசக வினையால் அப்படி சொல்லப்பட்ட சத்தியம் என்று சொல்லக்கூடிய அதை அதனுடைய காரியத்தால் உடையவன் யாவையும் உடையான் எவன் சத்தியத்தை கடைப்பிடித்து தர்மார்த்தக மோட்சத்தில் ஈடுபடுகிறானோ அவன் எல்லாம் அடைஞ்சவா இருக்கிறான் கடைசியில் முத்தியையும் அடைய முடியும் அது பதமுத்திகளாக இருக்கலாம் கல்வி கிடைக்கும் சத்தியத்துக்கு தான் முதலிடம் சத்தியமே ஜவத்தை வாய்மையே வெல்லும் இது அரசாங்க முதுரை தமிழ்ல வாய்மையே வெல்லும் பத்திரத்தில் இருக்கும் வடமொழியில் அதை மத்திய சர்க்காரில் சத்தியமே ஜெயித்தேன் சத்தியம் தான் ஜெயிக்கும்பா கடைசியில் அதே ஜெயிக்கும் அதனால் ஆரம்பத்தில் போய் தான் ஜெயிக்குது எப்போதுமே பொய்க்கும் முதலிடம் ஜெயிக்கும் ரெண்டாவது சத்தியம் ஜெயிக்கும் தர்மம் என்ன அதுதான் அதான் காந்தாரி அதை கிட்டே போய் துரியோதனம் யுத்தத்துக்கு போகும்போது கும்பிட்டு கேட்குறான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் ஜெயிக்கணும் பண்ணு அப்போ ஜெயிக்கணும் ஆசிரம் பண்ணலாமில்ல அந்தம்மா சாஸ்திர போக்கில் போகிறதுனால தர்ம உள்ள பக்கம் ஜெயிக்கும்னா இப்படி இது இப்படி சொல்லலாம் நீ ஜெயிப்பேன்னு சொல்லும் இல்லை ஏன் அந்த தர்ம எழுதி போகாது தர்மமே ஜெயிக்கும் சத்தியமே ஜெயிதே அப்படின்னு சொல்லி அந்த பேச முடியுது இது என்னடா இப்படி சொல்லிது பேச போயிட்டாங்க நீ ஜெயிப்பேன்னு சொல்லலாம் இல்லை சரி நீ சத்தியவன் தான் நீ ஜெயிக்கலாம் அவன் சத்தியமா அவன் ஜெயிக்கலாம் பொது சொல்லுது ஆனால் ஏன் சத்தியவான் இல்லைன்னு தெரியும் அந்த அம்மாவுக்கு அதனால ஜெயிக்கூடா சொல்லப்படாது தர்மம் எங்கே இருக்க ஜெயிக்கலாம் அதான் இங்கே சொல்கிற உளவாசக வினையால் வேலை சொல்லப்பட சத்திய வாக்கியத்தினாலே உடையவன் யாவன் அவன்தான் யாவையும் உடையான் தகலத்தை வாடகை அவன்தான்னு சொல்கிறான் மறைவி நீலாகிலும் வழியின் ஏலாகிலும் பிறர் பொல்வல் பெரிய கள்ளமாம் கரையூரு மறிவையர் திரங்கணாயிலும் பிறர் வர மரப்பது பிரமச்சாரமாம் பாட்டு அத்தியாயம் பிரமச்சேரிய சொல்ற அத்தியாய திருடாமை பிரம்மச்சரியம்னா அஷ்டவித மைதல் மீன் இருப்பதா நைட்டிய பிரமச்சரியம் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கும் அர்த்தம் மறைவு நீல் ஆகிலும் தெரியாம திருடறது ஒன்று உண்டு வழிநீல் ஆகிலும் பலாத்காரமா குறுகா இல்லையா குத்துட்டமா அப்படிங்கிறான் தெரிய கொடுத்து வேண்டியதுதான் பிறர் வவுதல் பெரிய கள்ளமா பிறருடைய பொருளை விரும்புவது இது பெரிய திருடுன்னா ரெண்டு விதம் உலகத்தில் நடக்குது அது யாராருக்கும் எந்த பிரச்சனை அப்படி நடக்கும் அது இது பிரம்மச்சேரி அது அஸ்தேயம் பிரம்ம திருடா பிற வவுதல் திருடாமின் பேர் பிற பிரியார் ரெண்டு பேரும் அறிவையார் திறம் குற்றம் பொருந்திய பெண்களுடைய அவருடைய தன்மைகளை பற்றி கனாவிலும் பிறர்வளம் மறப்பது சொப்பனத்திலும் வரப்படாதான் பிரம்மச்சாரம் சொப்பனத்தில் மனசில் இருந்தால் சொப்பனத்தை வரதான் செய்யும் ஆசன அதனால்தான் அது எட்டு வித மைதானம் வென்றே இருப்பது பிரம்மச்சரியம் சொல்லப்படும் முன்னோர் பாட சொல்லியாச்சு அதெல்லாம் கடினமாக இருந்தாலும் கூட ஏதோ கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறதே பிரம்மச்சரியந்தான் அது முதல் ஆசிரமம் அப்புறம் கிரகஸம் ரெண்டாவது மூணாவது ஆனப்புரத்த நாலாவது சன்னியாசம் இது மனைவி பொறுத்து தான் ஆகவே பிரம்மச்சரியம் பத்தியும் அதிசயம் திருவிழா என்பத்தியும் இந்த பாட்டை சொல்லி முடிகிறார் அறந்தை முழிஞ்சிட வாபத் தடைஞ்சிடினும் என்பாலே இறந்தொருவன் ஈஞ்சிடனும் ஏறாமை யாராமை ஒருந்தி மனத்தாசையர மடக்குவான் மாசற்ற நிரந்தரமாம் யமம் இவை நியமனினி நிகழ்த்துடுவ இந்த பாட்டில் அபரிக்கிரகம் பிறர் பொருள் ஏற்றுக்கொள்ளுதல் கூடாது தேவை இருந்தாலும் ஏற்றுக்கலாம் தேவை இல்லாமல் ஏற்றக்கூடாது என்பதை சொல்லி முடிகிறார் தேவையளவுக்கு ஏற்றுக்கலாம் எனக்குமே ஏற்றப்படாது அதோட இந்த யமத்தை சொல்லி முடித்தாச்சு இன்னும் அடுத்த பாட்டிலிருந்து நியமித்து சொல்கிறேன் என்று முடிக்கிறார் அறந்தை முழுந்திட அறிஞ்சினா துக்கம் துக்கம் தீவிரமாயிடுச்சு பல காரணங்களால் துக்கம் வருகின்றன அது துக்கம் வரும்போது ஆபத்து அடையினும் இன்னும் பல சிக்கலான பிரச்சினைகள் உண்டாலும் கூட அன்பாலே இறந்து ஒருவன் ஈந்தினும் அதுக்காக அப்படி இருக்கும்போதும் இன்னும் சில சமயங்களில் பிரீதியாக நீ வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாங்க இப்படி மூன்று காரணங்கள் சொல்கிறார் துக்கம் பல வகையில் வரக்கூடிய துக்கம் திடீர் திடீர்னு ஆபத்துகள் வரலாம் யாராவது கொடுக்கலாம் அப்படி கூட ஏறாமை ஏறாமைன்னார் ஏறாமை அது ஏற்றுக்கொள்ளாமல் தான் அபரிக்கிரகம் அபரிக்கிரகம்னா பிற இடத்துல இருந்தே பெற்றுக்கொள்ளுதல் இல்லை எனக்கு தேவையானது மட்டும்தான் வாங்கிக்கொள்ளையா தேவையில்லாதெல்லாம் வாங்கிக்கொள்ளுதில்லை கடித்தில திருப்தி தேவையானதில் போதுங்கிற எண்ணம் இந்த மனோபா இருக்கணும் இதுதான் அபரிக்கிரமதி இலக்கணம்ங்கிறார் ஆகவே இதை சொல்லி இதோடு முடிக்கிறார் வருந்தி மனத்து ஆசை அற ஆந்தி கஷ்டப்பட்டு மனத்திலே உள்ள ஆசைகளை அற மடக்குவான் அதாவது ஏது சொருபம் காரியம் ஆகும் சொல்லக்கூடிய நான்கு நிலைகள் நான்கு நிலைகளில் சொல்லுங்க துக்கப்பட்டு மனத்து ஆசை அற மடக்குவான் மாசற்ற நிரந்தரமான் யமம் இது இது அபரிக்கிரகம் வேணுமென்னா மனசை அடக்கணும் அதே மற்ற சாதனங்களையும் செய்யணுமா மனசை மடக்கான முடியும் வேண முடியாது ஆசைகள் ஏ சொருபங்காரி அவதி பழம் வரைக்கும் ஆறு நிலைகள் முதலில் ஏதுரை உண்டாகும் அந்த ஆசையானதை நமக்கு சுகத்தை கொடுக்கணுங்கிறது அது ஆசை வர்றது காரணம் சுக புத்தி தான் சக்தி புத்தி சுக புத்தி அது வஸ்து என்ற ஒரு சத்திய புத்தியும் அது சுகம் இருக்கிறது என்ற ஒரு அவச்சார புத்தியும் வரும் இது ரெண்டு தான் ஆசைக்கு காரணம் இல்லைன்னா ஆசையே வராது யாருக்கும் வரும் காணொலி ஜனத்தில் ஆசை வருமா விசாரம் பண்ண பிறகு ஆசை வராது குழந்தையில போகும்போட பயமும் வராது கிழிஞ்சல் வெளியில் ஆசை வராது விசாரபூசல் விசாரபுஷர்கள் தான் வரும் அதனால் அது வருந்தி கஷ்டப்படுத்தாவது இந்த மனத்து ஆசை மடக்கணும் அது ஒன்றால் நல்லா முடிஞ்சிடில்லை அது விசாரம் பண்ணால் அந்த ஆசைகள் குறையும் முற்றிலும் போயிடாது குறையும் ஞானிகளுக்கு ஏது ஏதுவில் கூட இல்லை சில சமயங்களில் வரலாம் காமால் வந்தாலும் கணத்திற்கும் மனத்தில் பட்டாங்க காலத்து வரலாம் மற்றவங்களுக்கு எல்லாம் இருக்கே அது அஞ்சான காலம் ஏ சொரூபத்தில் மட்டும் வரும்போது தடுத்து நிறுத்தி நிறுத்த அப்படி மடக்குவான் மாசு நிரந்தரமான குற்றமில்லாத நிரந்தரமாக இருக்கின்ற யமத்தின் இலக்கணம் இவை இதுதான் நியமம் இனி நிகழ்த்துவா நிகழ்த்திடுவா அடுத்த பாட்டிலிருந்து நியமத்தை சொல்கிறேன் உடல் உற தூய்மை சந்தோடம் வங்கிய சுடர் நியமாய் சுருங்க சொல்வரா பாட்டு நியமத்தைப் போய் சொல்லும் போது ஐந்து அதை மாறி மாறி தான் சொல்லுவாங்க நாம வரிசைப்படுத்திக்க வேண்டியது தான் சௌசம் சந்தோஷம் தவம் சுவாத்தியம் ஈஸ்வரப்படிதானம் வரிசைப்படுத்தி சொல்கிறது அது ஈயமாக நியமா ஆசனா பிரணாயம் பிரதிகாரம் என்பது ஈயமத்தின் இதில் பெயர் மட்டும் சொல்லி அடுத்தது இதில் ஒவ்வொன்று கலக்கப்படுறாரு படற தவம் தவம் தவ் வாழ்க்கை இருக்கே ஒன்றால் என்னால தொடர்ந்து செய்ய தவம் வேதநூல் பயிரல் வேதத்தின் நூலை படிப்பது அதாத்தியாயம் பெயர் அது ஏதாவது சில அத்தியாயங்களை படிக்கணும் நாம் படிக்கிறது சுவாத்தியம் தான் பத்தியா கடவுளை வழிபடல் ஈஸ்வரப்பினதான பேர் பக்தி சிரத்தியோடு வெறுமனைய கடவுளை வழிபடுதல் சொல்லாம பக்தி சேர்த்துக்கிட்டார் ஏன் அப்படின்னு சொன்னா கடவுளை வழிபடுதல் பக்திக்கு தான் பலன ஒழி வழிபடல்களுக்கு பயன் குறைச்சல் தான் அது உழைப்புக்கு ஊதியம் பாரி பக்திக்கு தான் முக்கியத்துவம் ஈஸ்வரன் அது தான் பார்க்குறார் மனதில் எந்த அளவுக்கு நம்ம மேலே வை பக்தி வச்சுருக்கான் பற்று வச்சுருக்கேன் என்று பார்க்குறாரு வழிபடல் இருக்குது அதெல்லாம் வெளியில் ஆடம்பரமாக செய்யலாம் அது அதுக்கு ஒரு பல பொருள் தியாகத்துக்காக பலனில் ஒரே முக்கிய பரிவோஜனம் இது அது ஆந்திர பிரயோஜன்தான் பொருக்காக கொடுக்கிறது அதான் பக்தியால் கடவுளை வழிபாடு கருதியா சுருதி அது நெஞ்சினோடு உடல் உரு தூய்மை அதாவது தூய்மை இருக்க ரெண்டு நெஞ்சினோடு அண்ணா அகத்தூய்மை உடல் தூய்மை புற தூய்மை ஆக அகத்தூய்மையும் புற தூய்மையும் ஆக ரெண்டு சுத்தம் தேயணும் சந்தோடம் சந்தோஷங்கிறது கர்மானுசாரி கிடைத்ததில் திருப்தி வந்தால் சந்தோஷம் திருப்தி சந்தோஷமே கிடையாது எதாலன்னு சொன்னால் மன ஒழுக்கம் தான் சுகத்துக்கு சுக வெளிப்பாடே வழியாக மன ஒடுக்க விளையாட சுகமே கிடையாது அந்த மன ஒடுக்கத்துக்கு என்ன வழின்னு சொன்னால் கர்மானது கிடையாது திருப்தி திருப்தி அமைதித்தன்மை போதுமங்கிற எண்ணம் வந்தால் தான் மன ஒடுக்க ஏற்படுது ஏற்படும் சத்தியான பானம் அது சுகம் எந்த ரூபத்தில் சுகந்தாலும் மனஒடக்கம் தான் காரணம் இப்போ மனஒடுக்கத்துக்காக விஷயங்கள் வேணும் அல்லவா அப்படின்னு நினச்சா வெறும் விஷயங்கள் சுகத்து கொடுக்கறதில்லை அது விஷயங்களில் விருப்பம் இருந்தால் தான் மன ஒடுங்கும் எத்தனையோ சங்கீதம் பிடிக்கும் ஒருத்தனை பிடிக்காது இப்போ பிடிக்கிற இனங்களும் சுகம் இருக்காது பிடிச்சிருந்தேன் சுகம் ஆஹா நல்லா நல்லா இருக்கும் என்னவோ கத்திரி கடை போயிடுவாங்க ஏன் அதில் வாஞ்சிதான் பிரியமும் இருக்கணும் எந்த விஷயத்திலும் பிரீதி இருந்தால்தான் பிரீதியான பொருள் கிடைக்கும் போது மனோடுக்கு ஏற்படும் இதுதான் நியதி அப்படி இல்லைன்னு சொன்னா பிரீதி இல்லாமல் விஷயங்கள் கொடுத்தாலும் கூட மனோடுக்கு ஏற்படாது சுகமும் தோற்றாது இத சந்தோஷத்தை கலக்கணும் பின்னால் வரும் சந்தோடம் ஓங்கிய சுடர்மிவு நியமமாய் மேலோங்கிய உயர்ந்ததாக சொல்லப்படும் பிரகாசபுரின் நியமத்துக்கு சுருக்கமாக சொன்னேன் இது வரைக்கும் சுருக்கமாக பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதுதான் நானும் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொன்னது தான் பெரியவர்கள் பின்னால் ஆற்றானத்தை ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம் அவ்வளோதான் அதனால இதை வருஷப்படுத்தினா சௌசம் சந்தோஷம் அதாவது சௌத்தம்னா தூய்மை அகத்துயமை புறத்துமை ரெண்டு சேர்ந்து ஒரு ஒன்று சந்தோஷம் பரமான கிடையாது திருப்தி அது ஒன்று மூன்றாவது சந்தோஷம் தவம் தவ வாழ்க்கை அது பட தொடர்ந்து செய்யக்கூடிய வாழ்க்கை தவ வாழ்க்கை மனதை ஒடுக்கிறது சேர்த்து ஒடுக்கிறதுன்னு அர்த்தம் சுவாத்தியாயம் வேத நூல் அதாவது தினசரி ஏதாவது சில நூல்களை ப அபியாசம் பண்ணணும் ஏதாவது பாராயணம்னு சொல்லுவான் படிக்கிறது பார்த்தும் படிக்கலாம் மனம் ஆனால் படிக்கலாம் அது தோத்திரங்களாக இருக்கலாம் கிரமமாக இருக்கணும் இன்னைக்கு செஞ்சுட்டேன் அப்புறம் அடுத்த வாரம் செய்கிறதுன்னு அர்த்தமில்லை நித்தபடி எதை செய்கிறோமோ அது வரும் செஞ்சிக்கிட்டே இருக்கணும் அதான் சுவாத்தியான்னு பேர் வேதம் பவாக்கு எதை முழுசுவே படிப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு படிச்சுருவாங்க பாராவே படிப்பான் ஆ ஒரு நா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு படிச்சுருவாங்க அவ்வளோ ஒரு மணி செய்யணும் அதுவுமே என்ன சொல்லிட்டே போகிறது தானே எங்களுக்கு அர்த்தமாக போகிறாங்கண்ணே அஷ்டத்தில் வந்து சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டே ஒரு மணி ஒரு மணி ஒன்றரை மணிதான் படிச்சிருவாங்க அது அது ஒரு தவம் அது சுவாத்தியாயம் பெறது அப்படியும் படிக்கலாம் வேதம் வேதத்தில் சொல்லப்பட்ட சில சில பகுதிகளை மட்டும் படிப்பாங்க அப்படியே வரிசையாக படிச்சுட்டு வந்து முடிச்சுருவாங்க அப்புறம் மீண்டும் ஒரு சுருத்து சுவாத்தியாயம் பேர் இப்போ நான் படிக்கிற சுவாத்தியாயந்தான் இது வேதாந்தத்தை பண்ணி படிக்கிறோம் வேதாந்தம் படிக்கும் சுவாத்தியம் பின்னால் வருஷம் தொடர்ந்து படிக்கிறதுனால இது ஒரு சுவாத்தியாயந்தான் இது நியமத்தில் சேர்ந்தது தான் ஈஸ்வர பணிதானம் பக்தியை கொண்டு பகவானை வழிபாடு சேர்ந்தான் அப்படிங்கிறது அடுத்திருந்து ஒவ்வொன்றிற்கும் வழக்கமாக போவார் பவமார் பலவால் ஆக்கமெழுவிக்கை தவமாகுவது வேதாந்தம் சதருத்திரியம் சிவமாகிய மந்திரம் பலவின் ஜபம் அத்தியானம் சிறந்துள்ள அவமான மதிலா வதன் பேதம் அறிவார் அறையும் படிகண் மோம் பதினாலாவதுல ரெண்டு தோர்றார் முதல்ல தவம் அதன்போது சுவாத்தியாயம் ரெண்டு விளக்கத்தை கொடுக்கிறார் பவமார் நோவுகட இந்த வியாதி இருக்கே பிறவி நோய்தான் பெரிய நோயா மற்ற நோய்கள்னா அடுத்த நோய்கள் தான் திராத வியாதி பிறவி நோய்தான் என்ன இந்த பிறவியிலே சைதம் போனாலும் இன்னொரு சைதத்தில் இன்னொரு பிறவி இன்னொரு சைவம் எடுத்துக்குது அந்த மனசு அந்த பிள்ளைய காலத்தை ஒடுங்கினாலும் கூட மீண்டும் வந்துடுது சுழித்தில் ஒடுங்கினாலும் கூட மீண்டும் வந்துடுது இது எஸ்டியா சமஷ்டி இது பெரிய நோய் பவமார் பிறவி இல்லை பொருந்திருக்கின்ற துக்கம் இருக்கே அது பெரிய துக்கம் அது கடை நாசமடையும்படி நோன்பு வளவால் நோன்புகளெல்லாம் ஆரம்பத்தில் செய்யத்தக்கது பௌர்ணமி சட்டி விரதம் பௌர்ணமி விரதம் அமாவாசை விரதம் சிவராத்திரி விரதம் இப்படியெல்லாம் விரதங்கள் ஏற்படுது ஆரம்ப நிலைகள் அது ஒன்று அதன் பிறகு ஆக்கை நெழுவிக்கை தவமாகுவது சரீரத்தை ஒத்தல் செய்யணும் இதுதான் கிருச்சிர சாந்திராயணம் கிரிச்சிடம்னால வத்தல் பண்ணுறதுன்னு அர்த்தம் சைரத்தை ஒடுக்குது சைரம் பறக்கப்படாது குறைக்கணும் குறைக்கிற வரைக்கும் மனசு ஒடுங்கும் அதுக்காகத்தான் சைரம் வரைக்கும் மனசு ஒடுங்காது மனசு விரிஞ்சி அதனால சரீரம் குறைக்கிறதுக்காகவே தேவம் பண்ணுறது கிரிச்சிட சாந்திராயணம் ஒன்று பெரிய வருதாங்க அது தேவம் அந்த ரெண்டு விதம் எவை மார்க்கம் ஒன்று பிப்பிலுக்காய் மார்க்கம்னு ரெண்டு விதம் சொல்லுவாங்க எவை அப்படின்னா கோதுமைக்கு எவைன்னு பேரு பிப்பிலுக்கா எறும்புக்கு பேர் அதாவது பௌர்ணமியிலிருந்து ஆரம்பிக்கலாம் அல்லது அம்மாசா ஆரம்பிப்பாங்க தினம் பௌர்ணமியில் இருந்து ஆரம்பிக்கிறதுன்னா அன்னைக்கு பதினஞ்சு கவலம் சாப்பாடு சாப்பிடணும் உருண்டை பதினஞ்சு உருண்டை அவ்வளோதான் அதிகமாக சாப்பிடக்கூடாது ஒரு நேரம் ஒரு நாளைக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளாக குறைச்சிக்கிட்டே வந்து கடைசி அம்மாசனையும் பட்டியாக இருக்கணும் பட்டியாக இருந்தாக்க அப்புறம் அதற்கு மேலே மீண்டும் ஒவ்வொரு நாள் போய் பௌர்ணமேனுக்கு பதினஞ்சு சாப்பிடணும் பாருங்கள் இது பிப்பிலிக்காயமாக இருக்கணும்னு பேர் பிப்பிலிக்காய்னா எறும்பு பாருங்கள் முன்னால் தலையும் பின்னால் வாலும் பெருசாக இருக்கும் நடுவில் பள்ளமாக இருக்கும் அப்படி போல் ஆரம்பத்தில் பதினஞ்சு சாப்பிட்டு இடையில் பள்ளமாக குறையும் சாப்பிட்டு அந்த பக்கம் போகும்போது நிறைய சாப்பிடும் அப்புறம் பதினஞ்சு கவலம் சாப்பிடும் இது வீழுக்காமல் இருக்குன்னு போய் எவையன்னு சொன்னாக்க பௌர்ணமியில் ஆரம்பித்தாக்க ஒரு கவலம் சாப்பிட்றது இது அம்மாசை ஆரம்பிக்கிறது ஒரு கவலம் அப்படியே வளர்த்துக்கிட்டே போய் பதினஞ்சு பௌர்ணமி அன்னைக்கு அப்புறம் போய் அம்மாசு அன்னைக்கு பண்ணி கிடக்குறது இது எவ என்ன பாருங்க இந்த பக்கம் அந்த பக்கம் கூறாக இருக்கும் நடுவில் மேடாக இருக்கும் அதுபோல் ஆரம்பத்தில் குறைச்சாவுல்ட்டு நடுவில் கொஞ்சம் நிறைய சாவல் பதினஞ்சு காசு சாப்பிட்டு கடைசியில் குறைச்சாடும் யாவை மார்க்கம்னு பேரும் இந்த ரெண்டு மார்க்கம் எதுக்கு அவங்க சௌரியம் போல செய்யலாம் இதா சாந்திர சந்திரனுடைய கதியை வைத்து சாந்திர ஐனம் சந்திரனுடைய போக்கு பதவியேவரும் சந்திரனுக்குரியது அதனுடைய போக்குலையும் செய்கிறது இது கிரிச்சிடவனா உடம்பு மெனிவிக்கிறது அர்த்தம் உடம்பு மெனிவைக்கிறதுக்காக சந்திரகேதியை பின்பற்றி தவம் இருப்பது என்று சொன்னார் இதெல்லாம் நம்ம செய்ய முடியுமான்னு சொன்னால் இது நமக்காக சொல்லப்படுறதில்லை ராஜாக்களுக்கு பெரிய பெரிய கோழி சொல்லப்படுது ஏன்னா சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பெல்லாம் பறத்து பலம் இருக்கும் குறைக்கிறதுக்கு அவங்களுக்கு தான் இதில் ஆக்கிய இங்கே பலமே குறைஞ்சி போயிருக்கேன் இங்கே என்ன செய்யல இல்லை பௌர்ணி அமாவாசையில் ஒரு நேரம் பண்ணி இருக்கிறது போதும் இங்கே என்னன்னா ஒரு நேரம் பண்ணி இருக்கணும் அது இருக்கலாம் மார்த்து மார்த்துக்கு வாரத்துக்கு ஒரு நாளாக முடிஞ்சால் இருக்கலாம் இல்லை ஒரு நேரம் இருந்தால் கூட போதும் இல்லை ஒரு நாள் இருந்தால் போதும் அதுக்கு மேலே இருக்க முடியாது இங்கே உடம்பும் தாங்காது அப்படி இருந்தாக்கா அந்த அது ஒரு தவந்தான் நோன்புன்னு அதை நோன்புன்னு சொன்னால் முதல்ல நோன்பு பலவாய் பலவால் ஆக்கை நெழுவிக்க தவமாகுவது இது பல இது ஒரு விதம் எப்படி சொல்லப்படும் திருச்செந்தூரில் சற்றிவர்தர் இருப்பாங்களாம் ஆள் சாப்பாடு சாப்பிடாமல் அதே பாலியல் இறநீ சாப்பிடவே இருப்பாங்களா அப்படி ஆறு நாள் இருப்பாங்க ஆ அது ஒரு சும்மா கொஞ்சம் தான் அதுக்காக வை சாப்பிட்றது இல்லை அப்படி பிள்ளார வீட்டில் சதுர்த்தி அன்னைக்கு விதம் இருப்பாங்க அந்த நிறைய பேர் அன்றைக்கி மோதகம் விதா கொடுப்பாங்க அச்சான் தாவ மற்ற தாவடப்பட ஒரு ரெண்டு கொடுப்பாங்க அதை தண்ணி குடிச்சுட்டு இருக்க வேண்டியது தான் ரூபா கொடுக்கணும் விரதம் இருந்தாக்க சும்மா இல்லை அப்படி இதெல்லாம் எதுக்குன்னா இது சக்தியானுசாரம் செய்யலாம்கிற கருத்து அவங்கள முடிஞ்சவரையும் செய்யலாம் நோன்பு வளவால் ஆக்க மெழுவிக்கே தவமாகுவது இதோட முடிஞ்சது அதன் பிறகு சொல்றார் அதாவது வேதாந்தம் படிக்கிறது சிவாத்தியாயந்தான் சதருத்திரியம் அதாவது நூறு ருத்ர பற்றி சொல்லக்கூடிய அது மந்திரங்கள் தாரகமா ஓம்கார மந்திரம் சிவமாகிய மந்திரம் பஞ்சாட்சிரம் அதில் தோழ பஞ்சாச்சரம் சூரிய பஞ்சாச்சரம் கான பஞ்சாச்சனம் இது என்ன எடுத்துக்கலாம் பலரின் ஜபம் இப்படி பல காரணமாக இருக்கின்ற ஜபங்கள் ஜபங்கள் அனந்தம் அத்தியானம் அது இது அத்தியாயம்னா படிக்கிறது அர்த்தம் அத்தியாயனம் பாராயணம் சொல்ல சிறந்து உள்ள இப்படி சிறந்து இருக்கிறது இதை அவமானம் அது இல அதன் பேம் அவார் அறையும்படி கேள்மோ அவமானம் இகழ்ச்சி இல்லாமல் அவருடைய பேதங்களை பல பேர் சொல்லியிருக்காங்க அதை பற்றி அடுத்த பாட்டிலிருந்து ஜபத்தினுடைய பாகுபாடு சொல்லுகிறேன் என்று ஆரம்பிக்கிறார் என்று அதிலோடு ஒன்றொன் ஒவ்வொன்று என்று செப்பினர் பிறர்க்கு தெரியவே ஜபித்திடும் வாசிகல் மாத்திரம் மனதமடங்கி செய்தல் ஒன்றினுக்கொன்று ஆயிரம் அடங்கு நல்ல நவ பதினஞ்சாவது அந்த ஜபத்தை பற்றி பிரிவுகள் சொல்ற இன்னும் முன் சொல்லப்பட்ட தவம் இருக்கு தவத்துக்கு சுருக்கமான அது சொன்னா பசித்து பசின்னு சொல்லியிருக்காங்க பசி எடுத்த பிறகு சாப்பிடுங்க அதே பைய வரலாம் பசி இல்லாமல் சாப்பிட்டா தான் கழுதில் வர்றது பசி வந்த பிறகு சாப்பிடணும் பசி இல்லைன்னா பட்டியாக போட்டணும் அப்படி சாப்பிட்டா அது ஒன்றாவிரதம் இருக்கு இல்லாத முடியாதவங்களுக்கு இது நல்ல வழி அதை தவிர வேறு வழி கிடையாது இருக்கிறவங்க இருக்கலாம் இப்போது பதினைஞ்சாவது பாட்டில் முன் பாட்டில் அவமான மதியா அதன் அறிவார் அறையும் படிக்கிறார் குறைபாடு இல்லாமல் அதனுடைய சொல்கிறேன் சொல்கிறார்க்க நான் சொல்றேன் வாசிகம் ஒமாம்சு மானதம் என்று அதில் மயின்றி மூன்று விதம் வாசிகம் ஒமாம்சு மானசம் இஜபத்தில் மூன்று பிரிவுகள் அதை அதில் ஓர் ஒவ்வொன்றுக்கு ஒன்று அதில் மீட சிலம் மூன்றில் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்று தேசியுடையது என்று சேப்பினார் உயர்வு பிரகாசமுடையது உயர்வுன்னு அர்த்தம் அது எப்படின்னு சொன்னால் பிறருக்கு தெரியவே ஜபிச்சிடும் ஜபன்தான் வாசிகம் நாலு பேர் தெரிஞ்ச மாதிரி சொல்லலாம் ஓ நம ஓ நம சிவாயா சொல்லலாம் இது ஆரம்ப நிலைன்னு பேர் அதம ராமா கோவிந்தா கிருஷ்ணா அது எல்லாரும் கேட்குற மாதிரி சொல்லலாம் இது ஆரம்ப நிலை பள்ளிக்கூடத்தில் ஒன்னாம் கிளாஸ் படிக்கிறவன் ஆனா ஆவண்ணான்னு சொல்லி எழுதுகிறான் இல்லை அப்படி சொல்லி சொல்லிதான் எழுதும் அப்படி எழுதினால்தான் மனதை தங்கும் அதனால் சொல்லி சொல்லி தான் எங்கள் மனசு தங்குறதுக்காக திடப்படுறதுக்காக வெளியில் கேட்கும்படியே சொல்லலாம் அடுத்த பிறகு புமாம்சு வாய்தல் அடித்தல் மாத்திரம் இது இருக்கிற உதடுகள் அது மட்டும் சத்தம் போடும் கொஞ்சம் அசையும் ஓ நமசியா ஓன மசியோசி முணங்குற மாதிரிதான் இருக்கும் அடுத்தவங்களை அர்த்தமாகாது இவனுக்கு மட்டுந்தான் பிரியம் ஏற்படும் அது அர்த்தமாகும் ஓனவாஷ் ஓனா என்னையா மணங்கிட்டு கேட்கலான்னு சொல்ல மாதிரி இருக்கணும் இது உமாஷு இது மத்தியமேனு சொல்லுவாங்க மூன்றாவது மானதம் அடங்கி மனசுல விருத்திகள் அடக்கம் செய்து ஆசுவர சிந்தை செய்தல் குற்றம் சிந்தனை செய்யணும் ஒன்றினுக்கு ஒன்று அதாவது சிந்தனை செய்யணும் ஜம்மு ஒன்று நடப்போம் ஒன்றினுக்கு ஒன்று ஆயிரம் மடங்கு நல்லவா வாய் விட்டு சொல்கிற இது இருக்கே வாசிக்கம் அதை விட ஆயிரம் மடங்கு இதரளித்தல் உமாசு உயர்வு அதை விட ஆயிரம் மடங்கு மானசமாக செய்கிறது உயர்வு இதெல்லாம் ஒரு நாள் என்ன வந்துடுறதில்ல அபியாச பலம் செய்யணும் அப்படி செய்யும்போது அந்த மானதம் அப்படிங்கிறது மனசுக்குள்ளேயே ஒரு யாரோ ஒருத்தர் சொல்லுற மாதிரி இருக்கணும் அது நாம் கேட்குற மாதிரி இருக்கணும் அப்படி அபியாசத்தில் கலங்கங்கள் கூடாது மனதை அடைக்கின்றார் மனசு விஜாதி விருதுலாம் வரும் அதெல்லாம் போக்கிடணும் ஜபத்துக்கு தான் முக்கியம் அந்த பஞ்சாச்சார தேவமோ அல்லது அஷ்டாஞ்ச மந்திரமும் அது சொல்லும்போது அது மட்டும் தான் இருக்கணும் மற்ற எண்ணங்கள் வந்து அதை நீக்கணும் அப்படி செஞ்சாக அது ஜவம் இது ஆரம்பத்தில் பயிற்சி பெறக்கூடிய நிலை இது எல்லாரும் செய்யலாம் தியானம் இருக்கு அதே அதுக்கு மேலே தான் தியானம் பெரிய சொல்றது தியானம் சொல்ல போற பின்னாலும் அப்படிங்கறது எடுத்த ஒன்னு போறது இருக்கு அது தியானமும் சித்திக்காது ஜவமும் சித்திக்காது ரெண்டும் கேட்டாங்க அந்தளவுக்கு அதிகப்படுத்துறாங்க என்ன சொல்றவங்களுக்கும் தியானம் தெரியாது கேட்கணும் தியானம் தெரியாது அதனால பொழுதுபோக்கு சொல்றது அடங்கி ஆசர சிந்தை செய்தல் ஒன்றினுக்கு ஒன்று ஆயிரம் அடங்கு ஆயிரம் அடங்கு பலத்தை கொடுக்கும் ஆகவே வாசிகம் உமாசு மத்தியம் அதான் மானசம் பண்ண மூணு இந்த மூணு நிலையிலே அபியாசம் பண்ணி பழகனாக தான் ஒரு மொழி ஒரு நாள் ஒரு நாள் வந்துடுறதில்லை அப்படி ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செய்யும்போது பலன் அதிகம் கோடிக்கணில் செய்கிறான் அப்படி கோடிக்கணில் செஞ்சவங்க தான் பெரிய பெரிய மகனாக இருக்காங்க என்ன எப்படி செய்ய முடியும் அதுதான் வேலை போயிருந்து காலையில் எழுந்தி சாப்பிடுக்கொண்டு வேலைக்கு போகிறீங்கல்ல அப்புறம் சாயந்தரம் படுத்துக்கிறீங்க அப்புறம் காலையில் நின்று வேலைக்கு போகிறீங்க வீட்டு செஞ்சாக்கா தேக சம்பரச்சனைக்காக லௌகீக்கத்தில் வருமானம் வருது அதுதான் இது இது இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஏதோ சில பேர் மிச்சாங்க சில பேர் மிச்சாங்களோட போட்டாங்கன்னு போகிறது தான் அவ்வளோதான் இது பலன் அங்கே இப்படி இத சாப்பாட்டுக்கு வசதி இல்லைன்னா அங்கே வசதி கிடையாது ஏதாவது ஜம் பண்ணால் யார் சமையல் சம்பாத்தியம் கிடையாது எதோ நறு பஜ்ஜியோடு சாப்பிட வேண்டியதுதான் சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிட் ஜெமம் பண்ண வேண்டியதுதான் அப்புறம் பசி பட்சக்கு போக வேண்டியதுதான் எல்லோரும் கொண்டு கொடுத்தாலும் சாப்பிட ஜம் பண்ண வேண்டியது தான் அதுதான் வேலை இவங்களுக்கு இனி வேலை அது அவங்களுக்கு வேலை அதான் தவ் வாழ்க்கைன்னு பேர் இது லௌகிக வாழ்க்கைன்னு அப்படி செய்யற செய்கிறதுனால அவர்களுக்கு அந்த பலன் கூடுது தெய்வம் அணுக்கிற கூடுது அப்படி கூட்டினதான் திருவதி ஆறு தேக தேகேசா இருக்காரு அவர் பல கோடி ஜாவும் ராமராமன் சொல்லியிருக்காராம் சிவாஜியினுடைய குருநாள் ராமதாஸ் இருக்காரு அவர் பதிமூணு கோடி ஜாவன் ராமஜாமன் சொன்னாராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் மந்திரம் இதுதான் திரும்பி சொல்லி சொல்லி அவர் சித்தி அடைஞ்சார் அப்படி அப்படிப்பட்ட விருப்பம் உடையதாவுது கூடும் எல்லோரும் வந்துடுறதில்லை அவருக்கு அதில் முன்ஜென்மம் துறைச்சது நாமெல்லாம் ஆசைப்படுறது நடக்காது இது எவ்வளோ முடிச்சு பண்ணி பார்த்தாச்சுக்கும் லட்சக்கணும் செய்யணும்னு ஆசைப்படு நடக்கவே இல்லையே அது விட்டாச்சு அது விளாட்ணேன் வேண்டாம் போ கிடைக்கல எந்த மடங்கு செய்ய மாட்டேங்கிறாங்க சரிப்போ இதாவது இருக்கட்டும் அப்படின்னு ஆரம்பித்தேன் அதுவும் நடக்கலை அப்புறம் தான் ஆண்டை இங்கே சிரவணத்துக்கு வழி பண்ணார் அதனால் அது விட்டாச்சு ஆகவே இந்த ஜபம் ஏன் சொல்லக்கூடிய இதுதான் இது மந்திரங்கள் இஷ்ட மந்திரம் முன்ன சொன்னார் மந்திரங்களை பற்றி சதருத்திரியம் தாரகம் சிவமாகிய மந்திரம் அல்ல வைக்க மந்திரம் எது வேணால் எடுத்துக்கலாம் சொல்ல மாட்டாங்க இதில் பழையின் ஜபம் பலவிதமான ஜபம் அர்த்தம் எதுவும் செய்யலாம் ஆக மந்திரம் பூர்வமயம் மகிமிருந்தாலும் கூட மந்திரத்தை ஜெயிக்க கூடிய செபிக்கக்கூடிய பலம் தான் அதிகம் எப்படி கத்தி கூர்மையாக இருந்தாலும் கூட அதனை பயன்படுத்தவன்தான் அந்த பலம் பலன் கிடைக்கும் மொழியே கூர்மையான கத்தி அறுவா கொடுத்துருக்காங்க அது வெட்டவனும் சாமர்த்தியம் வேணும் என்ன கூறுன்னு சொல்கிறீங்களே அப்படி தடவை விட்டியாக வேற வெட்டிவிடுமா ஓகே ஓகே அடித்து அடித்து பக்கம் பண்ணணும் சவரம் பண்ணுற கத்தி ப்ளேடு நல்லா கூர்மையாக இருக்குது ஒரு மாதிரி வச்சிக்கிட்டே இருந்தால் முடியுமா போட்டி இழுக்கணுமில்ல அடுத்ததான் மயில் இருக்கும் எடுக்குமா கத்தியில் இருந்து என்ன அப்படி போல் மந்திரம் ஒரு மயமா உள்ளதுனாலும் கூட அதை பக்திரதோடு ஜெபிச்சா தான் பண்ணுவோம் உண்டியாவுடைய நல்ல மந்திரம் தான் நான் உதவியை கேட்டுக்கிட்டேன் அப்படின்னாலும் வந்துடாத அப்படிங்கிறது இதெல்லாம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதே பெரும்புண்ணியம் அதன் பிறகு செய்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போது கட்டாயம் யாருக்கும் கிடையாது தெரிக்கட்ட கருத்து கூடின கொண்டலம் பாவம் கோடல் சம் சொல்லப்பட்டதால் ஆடூரு தூய்மைதான் புறம்புல தோடமா திரண்டையும் துடைத்தல் இந்த பாட்டில் சந்தோஷ் கிழக்கணம் சொல்றார் அதன் பிறகு தூய்மை சொல்றார் தூய்மை என்று சுத்தம் சௌசம் பெயரும் கூடின கொண்டு எது கூடுதோ அதை கொண்டு அலம்பாவம் போதுமென்ற சந்தோஷம் என்று அறிஞரால் சொல்லப்பட்டதால் இலக்கணமே இந்த இலக்கணம் எந்த அளவுக்கு பயிற்சி பெறாமோ அந்த அளவுக்கு மன ஒழுங்கும் சந்தோஷம் அதான் முன்னவர் சொன்னது வாஜித பதார்த்தம் எதில் அந்த பதார்த்தம் வரும்போது சந்தோஷம்தான் மனம் ஒழுங்குது மன ஒழுக்கத்தை தவிர உலகத்தில் எந்த விதத்திலும் சுகம் கிடையவே கிடையாது இப்போ மன ஒழுக்கத்துக்கு வாஜிய பதார்த்தம் வேணும் அல்லவா அப்படின்னு அந்த வாஜித பதார்த்தமானது கர்மானுசாரம் கூடும் பிரியுமோ இல்லையா நம்மித்தது கூடாது பிரியாது அப்போ அப்படி ஆசை வைக்கிறதுனால துக்கம்தான் அதனால் எதிர்பார்ப்பு இருக்கப்படாது உதாசனமாக தான் இருக்கணும் கழுத்தில் திருப்தின்னு அப்போதான் வரும் எதிர்பார்த்தமுன்னா ஏமாற்ற நிச்சயமாக உண்டு அப்படி ஒரு கால கிடைக்கும் போதும் அதை அணுவிச்ச பிறகு மீண்டும் கிடைக்காத இயக்கம் வரும் அதனால குடிநதை கொண்டு நாடினது கொண்டு கருத்து வரும் குடினது கொண்டு அலம்பாவம் அலம்னா போதும் போதுமென்ற பாவனை கூடல் இப்படி ஒரு பாவனை செய்திருக்கிறதுக்கே அதை சந்தோடம் என்று யாரு நான் மட்டும் சொல்ல அறிஞர் அனுபவத்தில் கண்ட உண்மைன்னு சொன்னார் சொல்லப்பட்டது அவர் ஆகவே ஆத்மா சோடியமா இருக்கிற அது வெளிப்படுறதுக்கு மன ஒழுக்கம் தேவை மன ஒழுக்கம் தேவைன்னு சொன்னாக்கா வாங்கி பதார்த்தம் வரும்போது தான் தேவைப்படும் அது வாங்கி பதார்த்தமே நமக்கு கிடைக்காதுன்னு சொன்னால் உதாசீன பாவனையினால மனஒழுக்கம் ஏற்படும் மற்ற சமயங்களில் விருப்ப வெறுப்பு இல்லாத நில வரட்டும் அப்போ மனம் தானாக ஒடுங்கியே இருக்கும் சஞ்சலமே இருக்காது அப்போ சுகம் தோட்டிக்கொண்டே இருக்கும் உதாசீன திசைக்க சுகம் தோட்டிக்கிட்டே இருக்கும் அப்போ வாங்கிய பதார்த்தங்கள் இனிமே நமக்கு விருப்பம் வைக்கணும் அப்போ விருப்பம் என்ன கர்மானம் கிடையாது திருப்திங்கிற பாவனையோடு வைக்கணும் வைக்கும்போது கிடைக்கும் போது மனம் ஒடுக்க ஏற்படும் சந்தோஷம் ஏற்படும் ஆனால் இதெல்லாம் தற்காலிகம் அரிஷானத்தை தான் முழுமையான வாங்கி பதார்த்தமாக கருதணும் தொம்பது லட்சார்த்தம் கூட சினாகி நான் தற்பது லட்சம் பிரம்மா இருக்கிறேன் அந்த பிரம்மசூரிமே நான் பிரபஞ்சம் மித்தே பிரம்மன் சத்தியம் இத்தகைய எண்ணங்களிலே எவ்வளோ கோல பிரீதி வைக்கிறோமோ அந்த பிரீதியானது மேலோங்கும்போது அது சமதி நிலையை கொண்டு போய் விடும் அப்படி கொண்டு போய் விடும்போது அங்கே அந்த வாஞ்சியத்தை விறுத்தி நஷ்டம் அடையும் அந்த அரிஷானத்தை பார்க்கும்போது அப்போ மனம் பூர்ணமாக ஒடுங்கும் அது வரைக்கும் போர் ஒடுங்க அப்படி இல்லை வாஞ்ச வருத்தியா இல்லைன்னு சொன்னால் சமாதினுடைய கோன்னாலும் கூட சோகம் வராது எதனாலு சொன்னால் பிரீதி உள்ள ஒருவனுக்கு அந்த புளியப்பக்காரனுக்கு வடபாய் சாப்பிடம் போட்டால் அவனுக்கு பிரீதி வரா ஏற்றுக்க மாட்டான் இங்கே தான் ஏதோ தள்ளுது வெளியில உள்ள போகுது அப்படி போல அதிர்ஷ்டான சேதத்தில் வாஞ்சோம் பிரீதியும் பிரிதி இருக்கணும் அடி பிரியது இல்லையானாக்க அந்த மன ஒடுங்காது பூர்ணமாக ஒடுங்காது லட்சியான பானமாக சரி மற்ற ஜட சமாஜெல்லாம் செய்கிறாங்களே அவள் என்னான்னா அவர்கள் பிராணாயம் முதலான அந்த காட்டை ஒடுக்கி செய்யறாங்க ஒடுக்கி செய்யும்போது தானாகவே அந்த சுழிச்சி போல சுகம் தெரியும் ஆனால் விசாரம் இல்லாதனால இது ஆத்ம சுகம்தான் என்று கருதாமல் மீண்டும் மீண்டும் உலக சேலம் செய்வாங்க சித்துக்கள் ஆசைப்படுவான் சித்துக்கள் ஆசைப்பட்டு அவர்கள் சித்துக்கள் ஆசைப்படுறதுனால சித்து கிடைக்கும் போது மன ஒடுக்க ஏற்பட்டு சந்தோஷம் அப்படித்தீங்கன்னு சொன்னா பிறகு அருகா அதே போல அங்கே ஆவணம் பங்கமடைகிறது இல்லை அந்த ஆவரணம் என்ன பண்ணுது பிரபம் இல்லை விளங்கவில்லை ரெண்டு தான் ஆவணம் மறைட்டு அந்த ரெண்டு எண்ணம் இருந்தால் அவங்க தடுக்கிறது அப்ப நான் பார்க்கணும் இந்த ரெண்டு எண்ணத்தை பார்க்கறதுக்கு பிரபம் உண்டு புரோஜம் எடுத்தாலே நிச்சயம் பண்ணணும் விளங்கவில்லைங்கிறது அதை பார் விளங்குது அவனுக்கு சச்சால பிறம்தான் நான் நிச்சயம் பண்ணியாச்சு அப்படி நிச்சயம் பண்ண பிறகு எனக்கு எதுலேயும் விருப்பம் இல்லை அப்படி இருக்கிறதுனால இப்போ போச்சா இல்லையா கேக்கும் போது போச்சு விளங்கி போச்சு அப்படின்னு எழுத்தி ஆண்டு தரிச்சு அப்படியே அது என்ன ஒடிஞ்சு போய் ஒடிங்கி போன போல சமாதி போடணும் இது ஒன்னா இருந்தாலும் வந்துடுது இல்லை சொல்லுதல் யாருக்கும் வெளியே அறிவாரு அப்படி போல சொல்லி தான் பழகணும் பழைய பழகிதான் அபியாஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால இப்படி தெரிஞ்சுக்கணுங்கற கருத்து அதனால குடின கொண்டு அலம்பாவம் கூடல் சந்தோடம் என் அறிஞரால் சொல்லப்பட்டதால் அடுத்தது சௌசம் ஆடூரு தூய்மைதான் அதாவது நான் மேற்கொள்ளக்கூடிய தூய்மையானது சுத்தமானது அகம் புறம்பு கொள்ள உள் சுத்தம் என்றும் வெளி சுத்தம் என்று பிரகாரம் அத்தோடமது இரண்டையும் துடைத்தல் என்பதால் அது குற்றங்கள் என்ன அது இருக்குன்னு சொன்னா ரெண்டையும் நீக்கிறது தான் சுத்தம் அகத்திலேயே அசுத்தம் இருக்கு புறத்திலே அசுத்தம் இருக்கு அது எப்படி நீக்கிறது அடுத்த பாட்டு வழக்கமா சொல்றேன் சுத்தமா காயநேவிய மலங் கழுவப்பட்டதாம் வாய்மையே முதலதாம் மனத்தின் ஆட்சையும் தூய்மையை உள்ளம் நூய்மை என்பதால் பதினாலாவது பாட்டு தோயம் மண்ணுமா தேவை தண்ணி மண்ணு இதை கொண்டு சுத்தமாக காயம் மேவிய செயலத்தில் பொருந்திய மலம் அசுத்தங்களை கழுகுப்படுறது தான் புற தூய்மைன்னு பேர் புறம் தூய்மை நீரானமையும் அறந்தூய்மை வாய்மையார் வள்ளுவர் தண்ணி இல்லைன்னா சுத்தமாக ஏதோ வழியே இல்லை தண்ணி வேணும் போனால் தண்ணி பஞ்சம் ஏற்பட்டு தேவசாங்க கழுக முடியாது பல இடங்களில் கருவே தண்ணி எல்லாம் அப்படியே சேகரிப்பி வச்சுருப்பாங்களாம் அது தண்ணி அதுதான் கழிப்பறைக்கு ஊற்றுவாங்களாம் கடைசியில் அது கழி தண்ணி வேணுமே ரொம்ப சிரமப்பட்டாங்க நாம்ளே சிரமப்பட்டோம் தண்ணி இல்லை பல குடங்கள் எடுத்துக்கிட்டு வெளியேனு அது சிரமப்பட்டுதான் தண்ணியை சுருக்கும் போது அப்போ கொஞ்சம் ரெண்டு குடம் மாறு அதுமாதிரி நீராக அமையும் பண்ணார் அதன் தண்ணி வாய்ந்தார் காணப்படும் பண்ணார் தண்ணியும் மண்ணுமாக கொண்டு அப்புறம் தூய்மைக்கு மண்ணுகிற சின்ன காலம் சோப்பு வந்துடுச்சு சோப்பு வச்சுக்கலாம் கொண்டு சுத்தமாக சுத்தமாக காயமேவிய தருத்தில் பொருந்திய மலம் கழுவப்பட்டதாக அது மலம் ஒன்று அழுக்கு எண்ணெய் அழுக்கு உடல் அழுக்கு உடை அழுக்கு சூறுபொருள் சூழ்நிலை அழுக்கு எல்லா அழுக்கும் சேர்த்துக்கணும் செய்யணும் வாசுபடிலாம் கழுவணும் ரூம்பெலாம் கழுவுணும் சிவரெல்லாம் கழுவுணும் சோப்பட்டு எல்லாம் கழுவுணும் அப்போதான் போகணும் இன்னும் போக அப்படி இது ஒன்று அப்புறம் அகன் தூய்மை சொல்றைய முதல மனத்தினார் செய்யும் தூய்மையை வாய்மை அர்த்தம் அகந்தூய்மை வாய்மையால் காலப்படும் வாக்கின் நேர்மைக்கு வாய்மை மனதின் நேர்மைக்கு உண்மை உள்ளத்தின் நேர்மைக்கு உண்மை காயத்தின் நேர்மைக்கு மெய்மை நேர்மையான என்ன அர்த்தம் பிறலாதது ஒரே மாதிரி இருக்குன்னு அர்த்தம் அது சத்தியம் பேர் சத்தியம்னா மூணு காலம் ஒரே மாதிரி தான் சத்தியம் பேரு வாய்மைன்னா சத்தியமா சொல்றியா என்ன அப்படிங்கிறாங்க அப்ப சத்தியமா சொன்னா நம்பிக்கை ஏற்படுது வாய்மா சொல்றியா அப்படின்னு நம்பிக்கையில் தமிழ் சொல்ல மரியாதை இல்லை அந்த மடமொழி சொல்றதா மரியாதை இல்லை சத்தியம்னா இதுதான் உண்மை என்னாலும் உண்மையா சொல்றியா அப்படின்னாக்க அது மரியாதை இல்லை சத்தியமாக சொல்லுங்களேன் உண்மை அப்படின்னு உள்ளத்தின் நேர்மை வாக்கின் நேர்மை வாய்மை காயத்தின் நேர்மைக்கு மெய்மை மெய்யின் நேர்மை மெய்மை அப்படி நேர்மையினு என்ன அர்த்தம் உள்ள உள்ளபடிக்காக இருக்கிறது மார்பு இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம் ஆகவே சொல் வாக்கிலாலே பொய் பொய் பொய் என்ன எதிர்மறை பொய் பேசப்படாது மனதினாலே பொய்யாக எண்ணப்படாது காய்ச்சினாலே பொந்தா காரியங்கள் செய்யப்படாது என்பது அப்படி செஞ்சாக உள்ளம் தூய்மை உள்ளம் நல் தூய்மை என்பதால் அது மனமான தூய்மை அடைஞ்சு விட்டது அப்படி மனம் தூய்மை அடைஞ்சாத்தான் ஞானம் வரும் தத்துவ ஞானம் வரும் பகவான் அணுகிரம் கிடைக்கும் உள்ளத்தையும் அணுகிரம் கிடையவே கிடையாது ஆயிரம் கட்டணங்கள் வச்சுக்கிட்டு பகவானை என்ன கும்பிட்டு போய் அவன் கோயிலுக்கு நிறையா பணம் கொடுத்தாலும் சரி அவ்வளோ கட்டளை மெரவணைக்கு ஆயிரக்கணக்கொடுத்தாலும் சரி அவளுக்கு பகான்னு கிரகம் கிடைக்காது இப்போ இல்லையா அவனுக்கு அனுக்கிரகம் செலவு செய்ய நல்லா இருக்கான்னா பொருள் தியாகத்துக்கு அளவுக்கு புண்ணியம் உண்டு பொருள் தியாகம்னே அவளுக்க மனதில் சாந்தி கிடைக்காது ஞானம் வராது நிம்மதி இருக்காது அதனால்